நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பறியன என்கிறார் ஆழ்வார் பெருமானுடைய நின்ற திருக்கோலம் இருந்த திருக்கோலம் கிடந்த திருக்கோலம் ஆகிய மூன்றுமே நம் மனத்தை ஈர்ப்பவை நடையழகன்னால் ராமனுக்கே உரித்தானது ஓர் சிங்கம் தன் குகையிலிருந்து வெளியே வந்து நடந்தால் எப்படி இருக்குமோ அதே போல் ஸ்ரீ ராமச்சந்திரன் நடப்பானா ராமனோட இலக்குவன் காட்டுக்கு புறப்படபோது போது சுமித்திரை கூறுகிறாள் லக்ஷ்மணா நீ ராமன் பின்னே போ ஆனால் ராமனின் நடையழகை சேவிக்காதே சேவித்தால் நீ தொண்டு புரிவதை மறந்து போய் அவனிடத்தில் மயங்கி விடுவாய் சிருஷ்டஸ்தவம் வனவாசாய சுகுனு சுகுர்ஜனே रामे प्रमादं மாகார்ஷீஹி पुत्र பராதரி கச்சதி ராமனின் நடையழகு அத்தனை பெருமை வாய்ந்தது அதே ராமனை கிடந்த திருக்கோலத்தில் சேவிக்கலாமா ஆச்சரியமான திருக்கோலம் திருவள்ளியங்குடி திவ்வதேசத்தில் வெள்ளியான் என்று பெயர் பெற்ற சுக்கராச்சாரியர் வாமனமூர்த்தியாக பெருமான் அவதரித்த காலத்தே மகாபலியின் யஜ்யவாட்டத்துக்கு போய் மூன்றடி மண் இறைஞ்சினார் மகாபலியும் கொடுத்தான் ஆனால் அசுரகுருவான சுக்கராச்சாரியர் தடுத்து ஏ மூடனே வந்திருப்பது திருமால்னு தெரிந்துகொள் நீ இப்போது கொடுத்தாயானால் உன் சொத்தே அழிந்து போகும் என்று தடுத்தார் ஆனால் மகாபலி கேட்காமல் கொடுக்கப் போக கமண்டொலுவின் துவாரத்தை ஒரு பூச்சி வடிவத்தை எடுத்து கொண்டு சுக்கராச்சாரியர் தடுத்தார் அது கண்டு துணுக்கென்ற வாமனமூர்த்தி ஓர் தர்பத்தை எடுத்து சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ என்று பெரியாழ்வார் பாடியபடிக்கு கிளற சுக்கராச்சாரியர் என்னும் பூச்சிக்கு ஓர் கண் போய் வெளியே வந்து விழுந்தார் கண்ணிழந்த சுக்கரன் தனுடைய சாபத்தை பெருமானுடைய கோபத்தை தீர்த்து கொள்வதற்காக இந்த நகரத்தை அடைந்தார் இங்கிருந்து தவம் புரிந்து பெருமானிடத்தில் மன்னிப்பு வேண்டி அவனையே தரிசித்தார் ஆகவே அவருடைய பெயரால் இது திருவெள்ளியங்குடி ஆயிற்று திருவள்ளியங்குடிக்கே தனிச்சிறப்பு பெருமான் கோலவில்லி ராமனாக சயனத்திருக்கோலத்தில் உள்ளார் கோல என்றால் அழகிய வில் ஷார்கம் அழகிய வில்லை கையிலே படைத்த எம்பெருமான் கோல வில்லி ராமன் இத்திருத்தலம் ஓரோர் யுகத்திலும் ஓரோரு பெயரோடே வழங்கி வந்துள்ளது கிருத்தயுகத்தில் பிரம்மபுத்திரம் திரேதாயுகத்தில் பராசரம் துவாபரயுகத்தில் இந்திரநகரம் கலியுகத்திலே பார்கவபுரம் அல்லது பார்கவ நகரம் பிரம்மா பராசரர் இந்திரன் சுக்கராச்சாரியர் என் இப்படி அனைவருக்கும் பிரத்யமாக இந்த பெருமான் காட்சி கொடுத்துள்ளான் இத்திருத்தலத்தை பற்றி திருவங்கி ஆழ்வார் தம் பெரிய திருமொழி நான்காம் பத்து பத்தாம் திருமொழியில் பாடுகிறார் கறவை முன்காத்து கஞ்சனை காய்ந்த காலமேகத் திருவுருவன் பறவன் முயர்த்து பார்க்கடல் துயின்ற பரமனார் பள்ளிகோள் கோயில் துறை துறை தோறும் பொன்மணி சிதறும் தொகுதிரை மண்ணியின் தென்பால் செரிமணிவான கொடிகதிலனவும் திருவள்ளியங்குடி அதுவே திருவள்ளியங்குடியில் பரமனார் பள்ளிகோள் கோயில் என்று பெருமானின் பள்ளி கொண்ட திருக்கோலத்தை பாடுகிறார் பள்ளி கொண்டிருப்பவனார் காற்றடை பூளை கரந்தன அறந்தை உரக்கட ரக்கிரதம் சேனை கூற்றடை செல்ல கொடுங்கனை துறந்த கோலவில் இராமன் தன் கோயில் என்று ராமனுடைய திருநாமத்தை இங்கே வெளியிடுகிறார் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாராலே பத்து பாசுரங்கள் பல்லாண்டு பாடப்பெற்றது இந்த திருத்தலம் திருவள்ளியங்குடிக்கு பாடிவந்த ஆழ்வார் சுக்கராச்சாரியர் இப்பெருமானை வணங்கினதையும் வரலாறாக கூறுகிறார் ஒள்ளிய கருமம் செய்வனென்றுணர்ந்த மாவழி வேள்வியில் புக்கும் தெள்ளிய குரராய் மூவடி கொண்டு திக்குர வளர்ந்தவன் கோயில் அள்ளியம் பொழில்வாய் இருந்து குயில்கள் அரி அரி என்றவை அழைப்ப வெள்ளியார் வணங்க விரைந்தருள் செய்வான் திருவள்ளியங்குடி அதுவே வெள்ளியாரான சுக்கராச்சாரியர் வணங்க அவனுடைய பிரார்த்தனை கிணங்க அவருடைய துயரத்தையும் போக்கி தானும் காட்சி கொடுத்தான் பெறுவான் இத்திருத்தலத்தே சங்கச்சக்கரதாரியாக மகாவிஷ்ணுவாகத்தான் முதலில் பெருமான் காட்சி கொடுத்தான் நாம் அனைவரும் இந்திரனுடைய தச்சன் தெய்வத்தச்சனான விஸ்வகர்மா பல கோயில்களை கட்டினான் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அசுரத்தச்சனான மயன் தானும் தொண்டுபுரிய வேண்டும்கிற ஆசையோட பெருமானை வணங்க முதலில் விஷ்ணுவாய் சங்கச்சக்கரத்தோடே காட்சி கொடுத்தார் எம்பெருமான் ஆனால் மயன் தனக்கு ராமாவதாரமாக சேவிக்க வேணும்னு பிரார்த்திக்க பின் கோலவில்லி ராமனாக சயனித்தான் புஜங்க சயனம் திருமக மண்டலம் இங்கு ஓரிடத்தில் தான் கருடனுக்கு நான்கு திருக்கரங்கள் சங்கச்சக்கரங்களோடே உள்ளன தனிச்சிறப்பு வாய்ந்த கருடரை சேவித்துக் கொள்ளலாம் உற்சவர் சிருங்கார சுந்தரன் தாயார் மரகதவல்லி தாயார் சுக்கர தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் பரசுராம தீர்த்தம் இந்திர தீர்த்தம்னு பெயர் பெற்றது இவ்வூரில் ஸ்தலவிருக்கம் கதலி மரம் அதாவது வாழை மரம் ராமச்சந்திரன் சயன திருக்கோலத்தில் இருப்பதே இவ்வூரில் சிறப்பு இது தவிரவும் திருப்புல்லாணியில் தர்பசேனமாக சேவித்துக் கொள்கிறோம் ஆனால் இங்கோ ஆதிசேஷ பரியங்கத்திலேயே படுத்திருக்கிறார் இத்திருக்கோயிலுக்கு அருகே சேங்கனூர் என்னும் ஊரில் வியாக்கியான சக்கரவர்த்தியான பரமகாருணிகரான பெரியவாச்சான் பிள்ளை அவதரித்தார் திருவள்ளியங்குடியில் ராமனைச் சேவிக்கச் செல்வோரெல்லாம் அருகே சேங்கனூருக்கு சென்று இதுவே பெரியவாச்சான் பிள்ளையனுடைய அவதாரஸ்தலம் நாலாயிரம் பாசுரங்களுக்கும் வியாக்கியானம் அருடையவருடைய பிறப்பிடம் என் உணர்ந்து பக்தியோடு தரிசித்துவிட்டு வர வேண்டும் கோலவில்லி ராமனை தாயாரோடே சேர்த்து சேவிப்போம் அவர் அழகில் ஈடுபட்டு பக்தியில் திளைப்போம் இத்திருத்தலத்தை பாடிய திருமங்கியாழ்வார் திருவடிகளே சரணம்